அலத்தாந்தொண்ணூராவது காரிக்கு ஜேயேப்பேயிரமே உபலம் விரிஷு சிற பிரத்தேய வியத்தை நி நாநாச்சனாச்சாரிய துரிய சைதன்ய ஆத்ம ஜனத்தின உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் முடிவுரை செய்து கொண்டிருக்கிறார் கடைசியாக நாம பார்த்தோம் பாக்கியானி விஜ்னேயானி விஜ்னேயான் இல்ல விஜ்னேயானி விஜ்னேயான விஜ்னேய பர்யம் அர்த்தம் அதாவது அறிய வேண்டியதெல்லாம் உபாயங்கள் பாக்கியானி விஜேயானி இதையே மையமாக கொண்டு இந்த துரிய சைதன்யத்தையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த விஸ்வதைஜச பிராஜ்ய அபிமானத்தை விடுறது அந்த துரிய சைதன்யத்தை தெரிந்துக்கணும்னு பிரயத்னம் பண்ணுவது அதையே அடைய வேண்டும் என்று கருதுவது அதன் பொருட்டு அந்த ஞானத்தின் பொருட்டு அந்த மனதை பக்குவப்படுத்துவது இதெல்லாம் பண்ணணும் ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டதாகவே அந்த சைதன்யம் இருக்கிறது இதெல்லாம் மிச்சியா என்று சொல்லப்பட்டது ஜாகிரத் சுப்ன சுத்தி ஸ்தூல சூக்ம காரண சரீரம் விஸ்வதைஜ பிராக்யன் இதெல்லாம் மித்யா அப்புறம் மறுபடியும் சொல்ற சர்வே தர்மாக பிரகிரு அநாதயா ஆதி அற்றது காரணமற்றது எல்லா பதார்த்தங்களும் உண்மையில் தூய்மையானது காரணமற்றது சர்வே தர்மாக அநாதையா ஆகாசவத்து ஆகாஷவத்துனா ஆகாசத்தை போன்று இந்த இடத்துல திருஷ்ட திருஷ்டாந்த திருஷ்டாந்தாசத்தை போன்று அழுக்கும் ஒட்டாது அதே மாதிரி ஆத்ம சைதன்யத்துல விஸ்வதைஜச பிரிய ஒற்றதே கிடையாது ஏன்னா ஞானாத்வம் கிடையாது என்னெல்லாமோ ஞானாத்வம் நமக்கு இருக்கு நான் சொன்னால் நம்மளே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அம்மா அப்பாவோட நினைச்சுக்கிறோம் குழந்தைகளோட நினைச்சுக்கிறோம் பரம்பரையோட இணைச்சிக்கிறோம் பாஷையோட இணைச்சிக்கிறோம் பல்வேறு துண்டு துண்டா நம்மளை ஆக்கிக்கிறோம் அப்புறம் உலகத்தில் எல்லாம் இருக்கிறத துண்டு துண்டாகவே பார்க்குறோம் எல்லாவற்றையும் பிளவுபடுத்தி பார்க்குறோம் நம்மையும் பிளவுபடுத்தி அனுபவிக்கிறோம் ஒரே பிளவு மயம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறாங்க இல்லையா அப்போ அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டிங்கிறது அது அஜானத்தினால இருக்கிற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செயல்படுகிறது அது அதர்ம திருஷ்டியில் இருக்கிற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தர்ம திருஷ்டியில் இருக்கிற ஸ்பிளிட் பர்சனாலிட்டியும் பிரயோஜனம் இல்லை இங்கே உபதேசம் தார்மிகமான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சொல்றோமே இங்கே அப்படி ஒன்று இருக்கு எல்லாத்திலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு அப்புறம் இந்த ஸ்பிளிட்டு பண்றதுலேயும் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இதெல்லாம் அம்மா அப்பா மொழி இனம் மதம் இதெல்லாம் கூட ஸ்பிளிட்டு தான் ஆனா அது வந்து தர்மமான ஸ்பிளிட் பிளவுகள் ஸ்பிளிட்டுன்னா என்ன சொல்றது பிளவுங்கிறதத்தானே சொல்ல முடியும் தனக்குள்ளேயே துண்டு துண்டா கிடக்காமப்பா உண்மையிலேயே இவன் துண்டுபடுத்துறதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லை சரி எங்கு இருந்தால் அதை கூட இது பண்ணிட்டு இருக்க எங்கேயும் ஒரு சின்ன இடத்துல கூட இந்த துவைத்த புத்தி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது கவனமாக கௌடபாதாச்சாரியர் காருயாது அமிர்தம் கொச்சன கிஞ்சன தேசாம் நானாத்வம் நகிவித்தியத்தே எங்கும் எதிலும் எப்பொழுதும் எந்த பதார்த்தத்திலும் நகிவித்தியத்தே ஒருபொழுதும் இல்லை காலத்தயித காலத்தே சொன்ன அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் எல்லா வகையான ஸ்பிளிட்டையும் அடியோட என்ன பண்றார் நாசம் பண்றார் ஞானத்தினால நமக்கு எங்கெல்லாம் அறிவில தகராறு வருமோ எங்க வேணாலும் அகங்காரம் ரெடியா இருக்கு எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு அந்த துண்டுபடுத்துறதுக்கான அகங்காரத்துக்கு இடமே இல்லாமல் பண்ணுகிறார் கோடுபாதாச்சாரியார் அடுத்தது सर्वे धर्मा ஆபுமா சும கல்பத்தை ஆதிபா ேசும கல்பத்தை ஆதிபு எல்லாங்களெல்லாம் கமனிக்கணும் கௌடபாச்சாரியர் சொல்லுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருளை பல்வேறு வகையான சொற்களின் மூலம் அது சொல்லுக்கு அப்பாற்பட்டதை என்று அற்புதமா நிரூபணம் பண்ற இந்த சப்தங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு இதுக்கு மேல சப்தங்களை உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொற்களை எல்லாம் கையாளுகிறார் ஆதிபுத்தாக இங்க ஆதிங்கிற பதத்துக்கு பல அர்த்தம் இருக்கு எப்பொழுதும் சைத்தன்யமாகவே இருக்கிறது சர்வே தர்மா பிரகிருத்தியூ சர்வதான் அர்த்தம் புத்தாக பிரகாஷ ஆதிபுத்தாக அநாதி புத்தாக கிடையாது ஆதிபுத்தன் அநாதிபுத்தன் எல்லாம் இல்லை ஆதி புத்த சர்வே தர்மாவோட விசேஷம் சர்வே தர்மா ஆதிபுத்தாக தர்மஹ எல்லா பதார்த்தங்களும் கொஞ்சம் விசேஷமா போட்டுக்கணும்னா சர்வே ஜீவாக எல்லா ஜீவர்களும் எல்லா பதார்த்தங்களும் சேதன அச்சேதன பதார்த்தங்கள் ஜீவகங்கிற பதத்துக்கு காட்டிலும் எல்லா பதார்த்தங்களும் அறிகின்றவன் அறியப்படும் பொருள் எல்லாமே என்னது வாஸ்தவமாக உண்மையில் நகைகளெல்லாம் தங்கங்களே எப்படி இருக்கும் பானைகள் எல்லாம் களிமண்ணே ஆடைகள் எல்லாம் நூலே அப்படி சொன்னா எப்படி இருக்கும் அலைகள் எல்லாம் தண்ணீரே அதே மாதிரி எல்லா ஜகத்தெல்லாம் சைதன்யமே அப்படி சொல்ற ஜகத்தெல்லாம் சைதன்யமே அப்ப ஜத்தமான ஜகத்தெல்லாம் அத்வைத்தமான சைதன்யமே எப்படின்னா கயிற்றில் பாம்பை போல நமக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் இதுதான் சொப்பனத்தை போல மாயா ஜாலத்தை சொல்ல நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர வேண்டும் பிரகிருத்திய ஆதிபுத்தா இசுக்கு புத்தா புத்தர்த்தன்யம் பகுனம் அபவத்தை வச்சுன்னு சொல்லிருக்கு அதனால பகுவச்சனமாவது ஏகவசனமாவது அங்க வச்சனத்துக்கே இடம் இல்லை அப்படி இத வச்சனிக்கிறோம் அவ்வளவுதான் வாக்கியம் தனக்கு எட்டாது என்று வாக்கிய விற்பியால் சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஆதி புத்தாக சுயம் பிரகாஷா ஆதி அப்படி போட்டுக்கணும் சுய அப்புறம் பார்த்துக்கணும் சுனிதான் வேதாந்த விஞ்ஞான சு நிச்சிதம்னா என்ன சிரவணத்தினாலையும் மன்னனத்தினாலையும் வர்றது நிச்சிதம் விபரீதா நிவத்தியான சுட்ட நிச்சிதம் இதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது சந்தித்த அசந்திப்தானம் அவிபரிய ஜானம் ஆக சந்தேகம் இல்லாத திரிபு அற்ற ஐயம் திரிபு அற்ற அறிவு அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சின்றிருக்கான் என்னன்னா நான் மாத்திரம் இல்லை எல்லாரும் அந்த சைதன்யம்தான் அகமப்பி தொமப்பி சர்வம் அப்பி சைத்தன்யம் நான் விவகாரம் பண்ணாலும் அவனும் நானும் சுத்த சைதன்யம் ஞானத்தில் உறுதியா இருக்கும் சுனிஷிதா அதனாலதான் யாரையும் யார்கிட்டையும் அன்பும் செலுத்துறதில்லை ஜன கிருபா நைஷ்டுரியம் உத்ஜதா யார்ட்டையும் அன்பும் காட்டுறதில்லை யார்கிட்டையும் கடுமையாகவும் நடந்துக்கிறது இல்லை ஏன்னா அன்பு செலுத்துவதற்கு ஒரு பொருளும் இல்லை அதே மாதிரி கொடு கடுமையாக நடந்து கொள்வதற்கும் ஒன்றும் இல்லை உதாசீனாக இருப்பதற்கும் ராக்ஷத்துக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படி இருக்கிற போது என்னத்தை கண்டுக்கிறது கண்டுகொள்ள வேண்டியதை கண்டுகொண்டு விட்டால் கண்டுக்கொள்ளாமல் இருப்பதற்கோ கண்டுகொள்ள வேண்டுவது என்பதோ ஒன்றும் இல்லை என்பது கருத்து இப்படிதான் இருக்கு தெரிகிறதோ அவன் என்ன ஆகிறான் எஸ்ய ஏவம் பவதி எவனுக்கு இவ்வாறு ஏற்படுகிறதோ எவனுக்கு எஸ் ஏமுகோங்கிறார் சங்கராஜன் எஸ் எ ஏவம் ஏம்னா என்ன இதுவரைக்கும் சொல்லப்பட்டபடி ஆத் சவிதா நித்தியம் பிரகாசதி எஸ் ஏவம் சூரியன் தனக்காக ஒளிர்கிறதா பிறருக்காக ஒளிர்கிறதான்னு கேட்டா சூரியனுக்கு அந்த கிடையாது சூரியனுக்கு தேவையில்லை சூரியன் தனக்காகவும் பிரகாசிப்பதில்லை பிறருக்காகவும் பிரகாசிப்பதில்லை நம்மதான் சொல்றோம் நமக்காக பிரகாசிக்கிறது நம்மதான் இன்டர்பிர பண்றோமே தவிர ஞானி தனக்காகவும் சரி அந்த அறிவு இருக்கே அது தன்னைத்தானே அறிவதும் இல்லை தான் பிறவற்றை அறிவதும் இல்லை அத்வைதத்தின உச்சாணி கொம்புக்கு போயிட்டு இருக்கும் அது தன்னைத்தானே அறிவதும் இல்லை அது பிறவற்றை அறிவதும் இல்லை ஏனென்றால் அறிவதற்கு ஒரு பொருளும் இல்லை அது அறிவாகவே இருக்கிறது அவ்வளவுதான் தன்னைத்தானும் அறிவதில்லை ஆத்மார்த்தம் வா விதா நித்யம் பிரகாசாந்தர நிரபேட்சா சுவார்த்தம் பரமார்த்தம் இத்தேவம் பதி அதனால என்னாச்சாரியர் சொல்றார் சாதாரண பொறுமை அர்த்தம் சகிஷ்ணுதா இத்தர்த்த இந்த கான்டக்ஸ்ட்ல என்ன அர்த்தம் அவனுக்கு இந்த அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமில்லை அந்த அதாவது மனசுக்கு தாற்பயமே போயிடுது போத கர்த்தவியா நிரபேட்சா ஆத்மாவுக்கு அறிஞ்சிக்கணும் நான் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லையே நநிரோதோ நச்சோபத்தி தான் படிச்சோம் ஆகவே அர்த்தாந்தின்னு சொன்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அறிந்து கொண்டு விட்டதால் அடங்கிவிட்டான் என்று பொருள் இந்த ஞானம் நம்மை அடங்கும்படித்தானே மனதை அடக்குகிறது மனம் அடங்குகிறது ஒடுங்குகிறது உயிரற்றதாக ஆகிவிடுகிறது எரிந்த கயிறை போல இருக்கிறது பல கோணங்களில் சொல்லலாம் இப்படி இந்த போத கர்த்தவியா நிரபேஷதா இன்னும் தெரிஞ்சுக்கணும் போராது போராது அப்படிங்கிற எண்ணம் இல்லை இதுக்கு மேல என்ன சொல்றது ஆக என்னால தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது ஏன்னா சைதன்யம் நித்திய ஞபப்தி ஸ்வரூபம் அதுக்கு வேண்டியது சகா அமிர்தத்வாய கற்பத்தை சொன்ன என்டையவனாக இருக்கிறானோ அதாவது தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை அடிக்கடி நம்ம சொல்லியாச்சு கால வகு நமக்கு வந்து புதுசா ஒன்னும் தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அஜ்யானிக்கும் என்ன வித்தியாசம் அஜானிக்கும் சைதன்யம் இருக்கு தெரியும் தெரியாது தெரிய இருந்தது அப்புறம் தெரியாம தெரியாம இருந்தது தெரியும் தெரியாம இருந்தது அப்புறம் தெரியும் அவனுக்கு தெரியும் தெரியும் தெரியும் தெரியும் தெரியல ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு ஆனா தெரியும் தெரியல வித்தியாசம் தெரியும் என்பது தெரியாமல் இருந்தால் அப்ப என்ன பண்றது தெரியும் என்பதை தெரியும் என்பதை செய்யும்படி பண்ணணும் நீ தெரிஞ்சின்றிருக்கேங்க ஆல்ரெடி தெரிஞ்சின்றிருக்கேங்கிறத தெரிஞ்சுக்க வைக்கிறது தான் வேதாந்தம் அப்பா சகா அமிர்தத்வாய கல்பத்தை அவனுக்குத்தான் மோட்சம் சித்தமாகிறது அவனுக்கு மோக்ஷங்கிறது மோட்சாய சமர்த்தோ பவதி அவன்தான் முக்திக்கு சாமர்த்தியம் உடையவன் இந்த உண்மையை தெரிந்து கொள்பவனே இது வியாவகாரிக திருஷ்டி இந்த வியாபகாரி பாரமார்த்திகத்தை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுட்டு வியாபாரிகத்தை ஃபைவ் பர்சன்ட் யூஸ் பண்ணுறார் கௌடபாதாச்சாரியர் அதுவும் எதுக்கே பாரமார்த்திகத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுற அப்புறம் நமக்கு எதுக்கு உபநிஷத்து எல்லாம் என்னன்னா இந்த நானாத் தம்மிப்போ இந்த புஸ்தகத்தை படிக்கிறோம் புத்தகத்தில் ஒரே எழுத்தாக இருக்குது இந்த புஸ்தக எழுத்தெல்லாம் இப்படி இருக்குது இதனுடைய ஒரிஜினல் ஸ்வரூபம் என்ன வெள்ளை அதில் எழுத்தெல்லாம் பேதமாக இருக்குது இல்லையா வெள்ளப்பேப்பரு தானே வெள்ளையாக இருக்கிற போது எதா இருக்கா அவங்களுக்கு அதில் எதாவது பார்க்கணும் போகணும் படிக்கணும் இந்த வெள்ளப்பேப்பர் எதோ கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு நாட்டில் தினம் சும்மா வெறும் பேப்பராக போட்டு போவானோம் அது ஒரு கல்ச்சராக வெறும் ஒயிட் பேப்பர் சும்மா போய்ட்டு நியூஸ் பேப்பர் அதை பார்ப்பானோ எல்லாரும் வாங்கி அது அது ஒரு சைக்கலாஜிக்கல் அது ப்ரோக்ராம் போல் இருக்குது ஏதோ சைக்காலஜி அது ஒரு ப்ரோக்ராம் சும்மா தினம் அந்த ஏதோ ஒரு கண்ட்ரியில் கேள்விப்பட்டது வெறுமனை காலமரம் வந்து ஒருத்தன் வந்து போட்டுட்டு போட்டுட்டு போவானோ ஒன்று இருக்காதான் பேப்பரில் ஒரு மேட்ரு இருக்கா தான் ஒயிட் பேப்பர் அதை வாங்கி எல்லாரும் இது ம் வெறும் ஒண்ணுமே எல்லாம் வெறும் வெள்ள பேப்பராகவே இருந்ததுன்னு வச்சு என்ன பண்றது எல்லாரும் புத்தகத்தை தரங்கோ ஒன்னும் இருக்காது நானும் இப்படி ஒண்ணும் நீங்களும் என்ன பண்ண எல்லாரும் இப்படியே ஒரு ஒன்னு ஒரு மணி நேரம் அப்புறம் என்ன அங்க போய் சாப்பிடுற போதும் பண்ண முடியாது இருந்தா தான் கிளாஸ்வைதான் கிளாஸ் ஆனா விஷயம் என்னது பரமார்த்த அத்வைதம் படிக்கலாம் மேலும் அதாவது அறிந்து கொள்ள வேண்டியது இல்லை இந்த உண்மையை தெரிந்து கொள்ள விட்டால் அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இல்லை ஜிக்னாசா கிடையாது இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன பல கோணங்களில் இப்படி கௌடபாதாச்சாரியர் உபதேசம் செய்து கொண்டு வருகிறார் ஆதிஷாந்தாஹியாக பிரகிருத்தாக அஜம் சமியம் விஷார ஆதிந்தனு பிரச்சனே சி அஜம் சாமியம் விசாரதம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேங்கிறது ஒரு லெவல் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது ஒரு லெவல் தெரியவும் தெரிஞ்சுக்கவும் இல்லை தெரிய வேண்டியதும் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு லெவல் முதல்ல வேதாந்தம் படிக்கணும் படிக்கணும் ஒரே ஆசை ஆசையோட படிக்கிறோம் படிச்சு முடிச்ச உடனே என்ன சொல்றோம் எல்லாம் தெரிஞ்சு நிட்டேன் அப்படிங்குறோம் இது சைதன்யத்துக்கா அந்த கரணத்துக்கான கேள்வி அந்த தெரிஞ்சுக்கலையேங்கிற துக்கம் இருந்தது அந்த தெரிஞ்சுக்கிட்டோங்கிற ஆனந்தம் இருக்கு ஆனா சைதன்யத்துக்கு தெரிஞ்சுக்கலையேங்கிற துக்கமும் இல்லை சுகமும் இல்லை அது நித்திய ஜான ஸ்வரூபமாக இருக்கு இப்படி தெரிஞ்சுக்கிறோம் இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இப்படி பண்றதுனால என்ன ஆகுறதுன்னா நம்ம என்ன பண்றோம் மனசை நாம நீக்க மனதை நீக்குவதற்கு இது ஒரு அற்புதமான உபாயம் இப்படி சிந்திக்கிறது ஒரு உபாயம் எனக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சுக்கலையே நான் மூச்சுவா இருந்தேன் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு அலையாலே நலஞ்சேன் அதுக்கப்புறம் என்னன்னா குருநாதர் சந்நீதியில உட்கார்ந்து கேட்டேன் தெரிஞ்சுட்டேன் எல்லாம் எது சொல்றதுன்னா இதை பற்றி வித்யாரண்ய சுவாமிகள் வித்யாரண்ய சங்கராச்சாரியர் உபதேச சாஹஸ்திரியில ரொம்ப விரிவாக நிறைய பேசுறாரு இதெல்லாம் பல இடங்களில் வருது பஞ்சதிலேயே இருக்கு இந்த ஆத்ம ஜான்கிறது சைதன்யத்துக்கா அந்த சிதாபாசனுக்கா அப்படி ஒரு பெரிய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஆத்மாவுக்கு ஞானம் தேவையில்லை ஆத்மாவுக்கு ஞானம் வேணும்னு சொன்னால் அது அந்தக்கரண பரிணாமம் எல்லாம் ஏற்படணும் ஆத்மாவுக்கு அந்த கரணமே மனசே இல்லை அப்படி இருக்கிற போது ஆத்மாவுக்கு ஜானம் நடக்காது நடக்காது அந்த ஜடம் ஜடத்தில் ஏது ஞானம் அப்படின்னு கேள் ரொம்ப யோசிக்கணும் அந்த ஒரே ஜடம் மாயா காரியம் மாய என்னது ஜடாத்மிகா மா முடியாது ஆத்மாவுக்கு அங்கேயும் இது ஜட ஸ்வரூபம் ஜடஸ்வரூபத்துக்கு ஞானம் வர முடியாது சேதனஸ்வரூபத்துக்கு ஞானம் வர முடியாது ஒரு அதுக்கு டெக்னிக்கல் ஆன்சர் என்னன்னா சிதாபாசித சைதன்யத்துக்குத்தான் ஞானம் அப்படி ஒரு இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாலே இன்னமும் பண்ணும் சிதாபாசித சைதன்யத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஞானம் வந்து சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அதில் அந்தக்கரணம் ஜடமாக இருக்கிறதுனால அந்தக்கரணத்தில் ஞானம் வராது சைதன்யன் நித்திய ஜான ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அதுக்கு ஞானம் அதில் விற்த்தி ஞானம்ங்கிறது ஏற்பட முடியாது அந்தக்கரணம் ஜடமாக இருக்கிறதுனால அதில் விற்பி அதுவும் முடியாது சிதாபாசனுடைய சகிதமாக இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சிந்தனை அப்படி இருக்குது அதெல்லாம் நான் சும்மா கோடிட்டு காட்டுறேன் அதை விரிவாக விளக்கி சொல்லலை ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சால் அதுக்கு வேற வேண்டியதும் இல்லை எப்பொழுதும் சர்வதா நித்தியமேவ இத்தர்த்தா ஆதிசாந்தாக முதல் சாந்தர்கள் முதல் புத்தர்கள் இங்க ஆதினு சொன்னா நித்தியம் அர்த்தம் சர்வதான்னு அர்த்தம் எப்பொழுதும் சாந்தியா இருக்கிற சாந்தி என்ன பண்ணுவோம் அந்த கரணத்துல சாந்தி வர்றது போறது எவ்வளவுதான் உத்தமமான சாந்தியா இருக்கட்டுமே ஆயாராம் கயாராம் தான் இப்ப என்னது கேம்ப்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப சாந்தியா இருந்தேன் முடியிற போதே இப்பவே அசாந்தி ரெடியா நிக்கிறது வாசல்ல காட்டு உங்களுக்கு இல்லை பொதுவா எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நமக்கு வந்து இங்கே இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்குது இன்னும் போகணுமே அதெல்லாம் போய் பழப்படியாக அதெல்லாம் நம்ம வீட்டில் சட்டி பானையெல்லாம் தொடணுமே இருக்கவே எல்லாம் நம்மளதெல்லாம் பார்க்கணும் போகணும் போய் அடுப்பைத் துடைக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் இப்போ மூணு நேரம் இங்கே புத்தகத்தை எடுக்க பேனாவை எடுக்க எழுத அதையே படிக்க சிந்தனை பண்ணேன் இல்லாட்டி ஜபம் பண்ணேன் இப்படியே இருந்து இது ரொம்ப சாந்தியாக போச்சு இனி ரெடியாக இருக்குன்னா இப்படிலாம் இல்லை நீ படிக்கிறதுக்கு முன்னாலேயும் தான் படிச்சுட்டு இருக்கிற போதும் தான் படிச்சு முடிச்ச பிறகு தான் நித்தியாந்தூபம்தான் சர்வே தர்மாக நம்ம சப்ளை பண்ணிக்கணும் எல்லா ஜீவர்களும் எல்லா பதார்த்தங்களும் ஒரு அர்த்தம் எல்லா எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கிறது சாந்தாக அனுப்ப அது உற்பத்தியார சாந்தி கிடையாது அனுப்பா இங்கு இங்குராஜர் எதுவுமே தோன்றவில்லை பிரகிருத்தியா ஏவன் அர்த்தம் பரிபூர்ணமாகவே அது எப்பவுமே ஏதோ வந்து அப்புறம் ஒண்ணு மாறல பிரகிருத்தியா ஏவ எப்பொழுதும் அது இப்படிதான் இருக்குது எப்படி அக்னியில் உஷ்ணம் எப்படி இருக்கிறதோ அதைப்போல் பிரகிருத்தியாய இந்த பிரகிருத்திங்கிறத பார்த்துட்டோம் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சம பிராகிருத்த உச்சத்து இதெல்லாம் படித்தோமே பிரகிருத்தி எல்லாம் இப்போ தான் எல்லாம் விப்ராணாம் வினயோஷேஷா சம பிராகிருத்த உச்சத்தை பிரகிருதிங்கிறதுக்கு ஸ்வபாவம்னு அர்த்தம் சு நிர்வத்தாக என்னர்த்தம் ரகிதாக சர்வே தர்மாக போட்டுக்கணும் நீங்க எதுவுமே உற்பத்தி ஆகல எப்பொழுதுமே அதுமாகவே இருக்கிறது இயல்பாகவே இது எதுவும் தோன்றவில்லை அனுப்பா ஆதிசாந்தாக நித்திய சாந்தாக சர்வே தர்மா சுத்தாக எப்பொழுதுமே சம்சாரம் இல்லாமல் இருக்கிறது நீங்க இத போட்டுக்கணும் ரஹிதமாக இருக்கிறது சுநிர்வத்தாக அப்படின்னு சொன்ன என் அர்த்தம் நன்றாகவே விடுபட்டு ஒரு காலத்தில் விடுபட்டு விடுபட்ட விடுபட்டு இருந்து அப்புறம் நடுவில் ஒரு இடத்துல மாட்டிண்டு பழையபடியும் விடுபட்டதுங்கிற அர்த்தம் கிடையாது எப்பொழுதும் நித்திய நிர்வத்தாக சுநிர்வத்தா நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா நான் வந்து அசம்சாரியா ஒரு காலத்தில் இருந்தேன் அப்புறம் நான் சம்சாரி திரும்பவும் அசம்சாரி ஆகிறேன்னு சொன்னா நிறைய என்ன சொல்றது தர்க்க தோஷங்கள்லாம் வரும் அதெல்லாம் இல்லாஜிக்கல் அப்புறம் திரும்பவும் சம்சாரி ஆகிறதுக்கு எத்தனை நாளாக போகிறது அதெல்லாம் ஏற்கனவே ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் நான் என்ன அந்த கார்கையை நான் சொல்றேன் பார்த்தா தெரியும் நமக்கு இதே இதே அலாதத்தில் ஒரு காரிக்க முப்பதாவது காரிக்கை பாருங்க அநாதேர் அந்தவத்ய அனந்தத்தோக் பதி மோட்சம் வந்து அனாதியான சம்சாரத்துக்கு அந்தம் கிடையாது சித்திக்காது அந்த ஆதியுடைய மோட்சத்துக்கு அனந்தத்தா சித்திக்காதுங்கிறது ஏற்கனவே முப்பதாவது காரிக்கையில சொல்லி இருக்கார் அதெல்லாம் இங்க நாம நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது இருக்கு சர்வே தர்மாக கவனிக்கல சர்வே தர்மாக முதல்ல இதிலிருந்து எடுத்து நான் சொன்னேன் அனுப்பியர் சுஷ உபரதஸ்வா திரும்ப வரப்போறது இதெல்லாம் நன்றி விடுபட்டது அசங்கம் அர்த்தம் சமாபிஹ சமாபின் சமா நீங்க போட்டுல சமஷ அபின் சமாபின் சமமாகவும் இருக்கிறது வேறற்றாகவும் இருக்கிறது வேறாக இல்லாததாகவும் இருக்கிறது சமம்னா நீங்க போட்டுக்கலாம் சஜாத்திய ஸ்வகதேத ரஹிதம் சஜாத்திய பேத ரஹிதம் அபின்ஹாங்கிறது விஜாத்திய பேத ரஹிதம் சஜாத்தியா சொல்லி ஆனப்போ எனக்கு இப்போ நம்ம உடம்புல இருக்கிற பேதம் இருக்க இது வந்து என்னுடைய ஒரு ஒரு தலைமுடியும் ஒன்னொன்னு தனித்தனியா இருக்கு மூக்கு தனி காது தனி எல்லாம் வந்து விரல்கள் தனி இதெல்லாம் உடம்புக்குள்ளேயே இருக்கிற பேதம் ஒரே வஸ்து ஒரு இப்போ தென்னை மரம்னு வந்து பாழை தனி அதில் இருக்கிற பூ தனி இதெல்லாம் காய் தனி இலத்தனி அதில் இருக்கிற ஈர்க்கு தனி அப்படின்னா அது ஸ்வகத பேதா ஒரு வஸ்துக்குள்ளேயே இருக்கிற பேதம் அப்புறம் வந்து சஜாத்திய பேதான்னா என்ன நிறைய தென்னைமரம் இருக்குது ஆனால் தென்னை எல்லாம் ஒரே குரூப் ஒரு ஜாதி அப்புறம் என்ன தேக்கு மரம் இருக்கு தென்னமரம் வேற தேக்கு மரம் வேற அது தென்னமரத்துக்கும் தென்னமரத்துக்கு இருக்கிற சஜாத்திய பேதம் தென்னமரத்துக்குள்ளே இருக்கிற இப்படி ஆத்ம சைதன்யத்துக்கு ஏதாவது ஒரு பேதம் இருக்கான் அது சீய ரகிதம் சைதன்யம் சொல்ற சமாக போட்டு அபிநாக இல்லை அஜம் சாமியம் எல்லாம் வியாபக திருஷ்டியா சொல்றாரு அப்ப நம்ம திரும்ப திரும்ப பாரமார்த்திகூடாது அவர் எங்க வியாபகாரிகம் பாரமார்த்திக வச்சிருக்காரு புரிஞ்சுக்கணும் அஜம் சாமியம் விசாரதம் திரும்ப சொல்ற அஜம் நான் பிறவாதது சாமியம் இருப்பது ஆச்சாரியார் விசாரதம் என்கிறார் அறிவாளின்னு அர்த்தம் விசாரதா இருக்க ஹிந்தி பரீட்சையில எல்லாம் இருக்க விசாரத் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அதனால இங்க வந்து அது விஷாரத் எழுதிட்டான் விஷா போயிட்டு போட்டு அல்லது விசாரதா விசாரதம் சொன்னா விசுத்தம் தூய்மையின் அர்த்தம் கர்த்தவியா நீங்க நந்திரோதோ நச்சோத்பத்தி தான் நினைச்சுக்கணும் இதுக்காக நம்ம வாழ்க்கையில் அமைதி என்னைக்கு அமைதி வருமோ தெரியலே எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் அதெல்லாம் கிடையாது நீ நிம்மதியா இருந்துட்டே நிம்மதியை தேடறியப்பா அர்த்தம் ஆக நகி நித்திய ஏகரச நித்திய ஏக சுவாவசிய கிருத்தம் அர்த்தவது அடைய வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் நமக்கு இந்த என்ன சொல்றது ஆங்கிலத்தை சொல்ல முடியாது ராங் நோஷன் நமக்கு வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில வரும்போது நமக்கு இப்படி எல்லாம் பெரியவங்க சொல்லிவிடுறாங்க நீ கடவுள் அடையணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க கடைசியில உண்மையிலே உனக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க இதை முதல்ல சொல்லி தொலைக்கப்படாதான் முதல்ல சொல்லி இருக்க கூடாது ஏன்னா முதல்ல சொன்னா நீ வந்து புரிஞ்சிருக்கிறதுக்கான பக்குவம் உனக்கு இல்லை ஆகையினால பகவான் ஒருத்தன் இருக்கான்ப்பா நீ புண்ணியத்துக்கு புண்ணியத்தை பண்ண ஆசைப்படு பாபத்தை செய்யறதுக்கு பயப்படு உலகம் உனக்கு மாத்திரம் இல்லை உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் எல்லாருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லி ஒருத்தனை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் சொன்னாதான் இது பிரயோஜனமே தவிர்த்தம் இல்லாததா மாறிடும் ஜாகிரதையா தான் சொல்லும் அஜம் சாமியம் அதாவது சாதனைகள் எதுக்கு சாதனைகள் தேவையில்லைங்கிற சாதனைகள் அப்புறமும் அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னத்துக்கு சாதனைகள் அதுக்கப்புறமும் வேளா வேலைக்கு கொட்டிக்கிறதுனால இந்த பாஷ அப்படி சொல்லணும் வேளா வேலைக்கு நீ சாப்பிடறதுனால அது மாத்திரம் இல்ல உன்னை பார்த்து நாலு பேர் கத்துக்கணுங்கிறதுக்காக சாதனைகளை கத்துக் கொடுக்க ஆகையினால சாதனைகளை கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி கோச் கோச்சரா என்ன சொல்றாங்க நினைக்கிறேன் பண்றா இல்லையா தெரியல ஏதாவது தீரையை மாத்திரம் படிச்சுப்பார்க்க தெரியல அவரும் பண்ணி ஆகணும் அது எதுக்குன்னா லோக சங்கிரஹார்த்தம் அதுக்கப்புறமும் அவர் என்ன பண்றத்தை அடைஞ்சதுக்கான நன்றியை தெரிவிக்கிறதுக்காக மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இதெல்லாம் வச்சிருக்கும் அடுத்த காரிக்க படிக்கலாம் வைசாரத்தியம் துநாஸ்தி திரு வைாரதியம்ை நா இந்த இந்தானத்திலே இல்லாதவர்களுடைய நிலையை இங்கே சொல்ற இந்த அஜாதி அத்வைத்த ஆத்மானம் காரணிய விலட்சண துரிய சைதன்ய ஆத்மஸ்வரூபம் சர்வே தர்மா ஆதிபுத்தாக ஆதிசாந்தாக அனுப்பிருவ சுனிர்வத்தாக சமாபிண இப்படி எல்லாம் சொன்னவர் இப்ப இங்க என்ன சொல்றார்னா இங்க இந்த கருத்தை சொல்றார் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு தூய்மை கிடையாது வைசாரத்தியம் து வை நாஸ்தி வைசாரத்யம் விசுத்தி நாஸ்தி அப்படி சொல்ற விசுத்தி நாஸ்தினா அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த காம்பளக்ஸ் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா அவனுக்கு எல்லாம் சத்தியமா இருக்கிறதுனால மனசு சத்தியமாயிடு மனசத்தியம் அவன் நினைக்கிறதுனால அது மனசுல எப்பவும் வரவே வராது அது எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்துதான் இருக்கும் அது முழுக்க சுத்தமாயிடுத்துனா பிரம்மனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் போயிடும் வித்தியாசம் சம்பந்தம் இல்லை வித்தியாசம் இல்லாமல் பிரம்மன் நித்திய இது ததா ததா சுத்தம் சமையேஷு அசுத்தம் பவத்தேவ எங்கிருந்தாவது ஏதோ ஒரு விற்பி வந்து சேரும் திடீர்னு எப்படி வரும் சொல்ல முடியாது வரத்தான் செய்யும் ஆகினாலும் அந்த சத்தியவாதி அந்த சத்தியம் நினைக்கிறவனுக்கு மனசாந்தியோ திருப்தியோ தூய்மையோ கிடையாது மனச பொய்ன்னு புரிஞ்சிக்காத வரை நீ அதுல மனச உண்மை நினைச்சு அதுல நீ எல்லாத்தையும் தேடி தேடி நீ கஷ்டப்படத்தான் செய்வார் மதிக்கிறத போற இதுவரைக்கும் மனச மதிச்சாச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் அது ஒட்டின்னு தான் இருக்கும் நீ மனசா இருந்தா தானே அது போய் சுத்தப்படுத்துறதுக்கு ஆயினால போரும் பாங்குற ஆனா என்ன சொல்றார் இவன் என்ன பண்ணிட்டான் சரி சுவாமி அது மனச நான் வந்து ஒரு புறப்பொருளா கருதி அது வந்து பொய்யான பொருள் புறப்பொருள் மாய தோற்றம் மாய காட்சி ஒரு மாயை எங்கே இருந்து வரும் அப்படி அதை மதிக்காமல் மனசை மதிக்காமல் இருக்கும் மாபெரும் அறிவை பெற்று விட்டேன் மனதை மதிக்காமல் இருக்கும் மாபெரும் அறிவை பெற்று விட்டேன் மனசை மதிக்கிற அளவுக்கு மதிப்பேன் அதுக்கு மேல மனசுக்கு மதிப்பு கிடையாது என்னுடைய மனசு நான் எப்படி சொல்றது என்னுடைய மனசு என்னுடைய சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு என்ன சொல்றாரு அப்ப பேத்த சத்தியம் நினைக்கிறவன் சதா பேதே விச்சரதாம் புருஷான பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம்ன விருத்தியத்தேன்னு சொன்னார் அந்த துவைத்தவாதிகள் வடகல தென்கல விபூதி நாமம் கோபி சந்தனம் கருப்பு பொட்டு வச்சு எல்லாம் வரிசை வரிசையா நம்ம விபூதி வச்சுருக்கோங்கிறதுனால அதெல்லாம் இல்லை நமக்கு ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் விபூதி இருந்தா இல்லாட்டி தர்மத்துக்காக அனுஷ்டிக்கணும் அவ்வளோதான் ஆனா இவர்கள் எல்லாம் இந்த பேதவாதிகள் நாமம் போட்டு அத்வைத்தம் படிச்சு அத்வைத்திருவோம் இவர்களுக்கு எல்லாம் எப்ப பார்த்தாலும் பேதத்திலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வைசாரத்யம் து வை நாஸ்தி அவருக்கு மனசுல திருப்தி வரப்போறதில்லை அவருக்கு பூர்ணத்வம் கிடையாது அவனுக்கு சாந்தி இல்லை அப்படின்னு உறுதிபட சொல்றார் அந்த வேற்றுமை கருத்துக்களில் ஆழ்ந்து சென்று விட்டார்கள் இவர்கள் ஒருவேளை ஒருவேளை உலகமெல்லாம் ஒன்று மாயையை ஒத்துக்கொண்டு சொன்னால் எல்லாம் மாயை தான் மாயையினுடைய காட்சி காரியங்கள்னு சொல்லி ஒத்துக்கொண்டாலும் கடவுளுடைய சக்தியாக மாயையை சொல்லுவார்கள் மாயையும் அவர்களுக்கு பொருள் சத்தியவஸ்து நம்ம மாயையை வந்து என்ன சொல்றோம் இல் பொருளா சொல்றோம் சாச்ச மாயா நவீத்த அவர்கள் மாயையை கடவுளுடைய சக்தியாக சொல்லி கடவுளுக்கும் மாயாசக்திக்கும் வெற்றுமையை கற்பித்து அப்புறம் வந்து அந்த மாயாசக்தியினுடைய காரியத்தையும் சொல்லி அதனால இந்த உலகத்தை கூட ஒன்றுன்னு ஒரு வழியில ஒத்துண்டா கூட கடவுளும் நானும் ஒண்ணுங்கிறத ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் ஒன்றுங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மூழ்கி போனவர்கள் வேற்றுமை வாதங்களையே விடாமல் பேசுபவர்கள் சத்தியம் என்று நிரூபிப்பவர்கள் அவர்களை அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்றது தாபப்படணும் வருத்தப்படணும் அர்த்தம் இல்லை சொல்றோம் தேன தஸ்மாத்து தே கிருபாக ஸ்மிரு அல்பாக தீனாக அபூர்ணாக தங்களை எப்போவுமே இப்படியே வச்சிருந்த அகங்கார அகங்கார சகிதாக அவர்களுக்கு அந்த அகங்காரம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க விட முடியாது கல்கண்டை சுவைக்கவே விரும்புகிறேன் நான் கல்கண்டாக யாக விரும்பவில்லை கல்குண்டு ஆகையினாலும் இப்படி சொல்லிக்கிறத ரொம்ப பெருமையா வேற நினைச்சுக்கிறான் அப்படி இல்ல இல்லப்பா கிருபனாக அல்பாக கிருபணாக ஏழ்மை என்ன பூர்ணமாயிரே பகவானே என்னே சொல்றார் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசிதான் சொன்னார் இல்ல அதுக்கு அர்த்தம் வேற இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான் கஷேத்திரக்கெஞ்சாபி மாம் வித்தி சொல்லியிருக்காரே பகவான் அப்படின்னா அதுக்கும் அர்த்தத்தை சரியா புரிஞ்சுகிறது ஆகினால கிருபணா ஸ்மிருதாக கிருபணாக சொன்ன தீனர்கள் அல்பர்கள் என்று கருதப்படுகிறார்கள் ஸ்மிருதாக என்ன அர்த்தம் ஸ்மிருதாக வைசாரத் விசுதி அஞ்சான கற்பிக்கப்பட்டைத்தார்கில எப்பொழுதும் இருக்கக்கூடிய அவர்கள் கிருப்பணர்கள் அத்த யுக்தமே காற்பணியம் இபிப்பிராய அங்க சொன்னார் இல்லையா அத்தோ வீ அப்பணியம் அதுவைத்திரணத்துல முதல்ல ரெண்டு காரியம் பார்த்தோம் தேனாசௌ கிருபணஸ்மிருதா உபாசனாஸ்ருதோ தர்மஹா ஜாத்தே பிரம்மணி வர்த்தத்தை அவர்களது பகவானையே கடவுளையே பரிணாம கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று இதை வந்து அவர்களை இதை என்ன பண்றார் இந்த வாக்கியம் பேத அபிப்பிராயத்தை கண்டனம் பண்றார் கௌடபாதாச்சாரியார் இனி அபேதத்தை ஸ்தோத்திரம் பண்றார் அஜேஷன் சுி லோக்கே மகாஜா தோக்கோ நே அஜேம் ி சு அவர்களால் இந்த ஜானத்தை தெரிஞ்சிக்க முடியாது ரெண்டு விஷயம் இங்க இருக்கு இந்த காரிக்கையில என்ன சொல்லி இருக்குன்னா அதுக்கு அதாவது அபேதவாதி அத்வைத்தவாதி அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் யாரைத்தவாதிகளை கிருபணர்கள் என்றார் இங்கே அத்வைதிகளை மகா ஞானாக என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் மகா ஞானர்களை அந்த கிருபணர்கள் அறியமாட்டார்கள் அப்படின்னு நல்லாவே சொல்ற வச்சுக்கணும் அவர்களை நிந்தன பண்ணணும் உண்மையை விளக்கணும் தாற்பயம் நிந்தா நது நிந்தா அந்யஸ்து அது மாத்திரம் இல்லை நிந்தை நிந்திப்பதற்காக இல்லை இன்னொன்றை புகழ்ந்து பேசுவதற்காக அப்படி இருந்தா சொல்லுவார்கொன்னாரே தோஷம் அல்போபத்தி அல்போ பிவிஷத்தி சொன்னார இந்த பேதத்துல வந்து தோஷம் இல்லை ஏதோ தோஷம் இருக்கு ஆனா அல்போஷம்னு சொன்னார் இப்ப என்ன சொல்ற அல்ப தோஷத்திலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்பு சொல்றாரு அப்படி எடுத்துக்கணும் நான் அஜயசாம் வந்து ஆனால் அர்த்தம் அந்த முதல் ஸ்லோகத்திலிருந்து பிரிச்சு காட்டுறது ஆனால் அஜய் சாம்யே சுனிச்சிதாக பவிஷ்யந்தி ஒரு சிலர் ஒரு சிலர் அவங்க என்ன பண்றாங்க யாரோ சில பேர் அஜயசாம்யே பிறவாத அகாரணமான சமமாக இருக்கக்கூடிய அவங்களோட என்னது வேற்றுமையிலும் உறுதியாக இருக்கிறார்கள் அத்வைதிகள் தோற்றம் இல்லாத சமமான மெய்ப்பொருளில் உறுதிபட இருக்கிறார்கள் சுனிஷ்டிதாக பவிஷ்யந்தி எவர்கள் ஆகின்றார்களோ அப்படி சொல்ற எவர்கள் இப்படி யாரோ ஒரு சிலர் ஒரு சிலர் இப்படி ஆகிறார்களோ தேகிலோகே மகாஜ்ஞானா அவர்கள் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் மகாஜ்ஞான மகாஜ்யானாக அர்த்தம் மகத்தான ஞானத்தை உடையவர்கள் மகான்களாகவும் ஞானவான்களாகவும் இருப்பவர்கள் சிறந்த மெய்யறிவை உடையவர்கள் நிரதிசய தத்துவ விஷயா சொல்ல போட்டிருக்காரு மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற்றவர்கள் ஒப்பு உயர்வு அற்ற மகாங்கிற பதத்தை வச்சுராச்சரன் சொல்ற நிரதிசயம் நிரதிசயம் அறிவல்ல சாதிசயம் ரிலேட்டிவ் நாலேஜ் இதெல்லாம் என்ன சொல்றோம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறார்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் தச்ச லோகோ நாகத்தே தச்சன என் அர்த்தம் அவர்கள் அறிந்துள்ள அந்த பரமார்த்த தத்துவத்தை அவர்களுடைய அந்த உயர்ந்த மேலான அத்வைத்த மார்க்கத்தை லோக்கம் இந்த கான்டெக்ட்லோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துவைத்தவாதிகள் அவர்களெல்லாம் அவர்கள் இந்த உண்மையை உணர்வதில்லை இது காம்ப்ளெக்ஸ் நினைச்சு அவங்களுக்கு அது தெரியாது புரியாது அவங்களுக்கு புரியலைங்கிறத பத்தி நமக்கு கவலையும் இல்லை நாகத்தே அவகாகத்தே உண்மையை அறிய மாட்டார்கள் இதனுடைய சிறப்பை உணர்வதில்லை அத்வைதிகளின் சிறப்பை துவைதிகள் புரிந்து கொள்வதில்லை அத்வைதத்தின் சிறப்பை அத்வைத ஞானத்தினால் பெறப்படும் பெரும் பயனின் சிறப்பை இவர்கள் உணராதவர்களாய் இருக்கிறார்கள் ஆகவே லோகா நகாக நிறைய ந அவதரத்தை ஆதிசங்கரன் மகாபாரத்திலிருந்து சர்வூதாத்மூதர் தேவா அபி மார்க்கே முக்கிய ஷ்வோபலே என்னுடைய பொருள் எல்லா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நன்கு உணர்ந்து கொண்ட எல்லா உயிர்களுக்கும் நன்மையை நினைக்கக்கூடிய தேவர்களும் கூட இந்த மார்க்கத்திலே மயக்கம் அடைகிறார்கள் அபதசிய பதைஷின பதம் இல்லாத இடத்துல பதத்தை விரும்புகிறார்கள் அடைய வேண்டிய அடைய அடைய முடியாத ஒன்றை அடைய வேண்டும் என்று கருதுகிறார்கள் அடைந்திருக்கின்ற ஒன்றையே அடைய முடியாததாக நினைத்து அதை என்றைக்கு அடைவோமோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் எப்படி பறவை பறக்கிற இடம் பறவை வந்து ஆகாசத்தில் பறந்த தடம் இல்லையோ அப்படி இதுக்கு கிடையாது பதமே கிடையாது என்று அங்க மகாபாரதத்தை சாந்தி பருவம் அதை கோட் பண்றார் ஆதிசங்கர் அப்புறம் மேலும் இந்த மகாஜானம் விளக்கப்படுகிறது அடுத்த காரிகையில் அஜேஷ்வஜம சங்கம் தர்மேஷு அசங்கம் தேன கீர்த்திதம் அஜேஜமசிராந்துனமிஷியம்தீர் அஜேஷும சங்க்ரா அசங்கரா அஜம் இஷ அஜேஷு தர்மேஷு பதார்த்தங்களில் பிறக்கவே இல்லை அர்த்தம் தர்மம் அர்த்தம் ஜீவர்கள் ஒரு அர்த்தம் இருக்கு பதார்த்தங்கள் ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டையும் சொல்றோம் ஜீவர்கள் உணர்ச்சி உள்ள உயிருள்ள மற்றதா குறிக்கிறது உயிரற்ற ஜட பொருள்களை குறிக்கிறது இல்லை ஆனால் நம்ம தர்மேஷுங்கிற பதத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் நாம ரூபேஷு அப்படின்னு அர்த்தம் நாம ரூபாத்மகேஷு அஜேஷு அஜம் ஞானம் இஷ்யத்தே அஜம் ஞானம்னா என்ன அந்த ஜானம் என்னது தோன்றாத ஜானம் நித்திய சைதன்யம் அஜம் ஜம் அசங்கிராந்தம் ஜானம் அசங்கிராந்தம் தேன அசங்கம் கீர்த்தித்தம் பெரியோர்களால் அது அசங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அசங்கம் முக்கியம் அஜம் பிறவாத தோன்றாத பொருள்களின் இடையே அர்த்தம் உண்மையில் தோன்றாத பொருள்களிடையே தோன்றியிருப்பது போல காட்சி அளிக்கின்ற பொருள்களிடையே தோன்றாமல் இருக்கின்ற எதனுடன் ஒட்டாமல் இருக்கின்ற அந்த சைதன்யத்தை தெரிந்து கொள்கிறோம் உணர்ந்து கொள்ளுகிறோம் புரிந்து கொள்ளுகிறோம் விஷயத்து ஞானம் அசங்கிராந்தம் ஞானம் இஷ்யத்தே இங்கிற ஒரு கருத்தை பாபம் நம்ம வழக்கத்தில் வந்து தொட்டால் தீட்டு நிழல் பட்டால் தோஷம் அப்படிலாம் சொல்கிறோம் அது நிறைய பேர் வந்து சும்மா இதுக்காக சொன்னேன் அதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அன்னையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிராமண ஆச்சாரங்களையெல்லாம் வந்து தொடாதே தீண்டல் விழுப்பு வடி இப்படிலாம் உண்டு வீட்டில எல்லாம் உண்டு உங்களுக்குலாம் எப்படி இருக்கோ தெரியாது எல்லாம் உண்டு என்னெல்லாமும் தீண்டல் உண்டு வீட்டில் என்ன வந்து ஆச்சாரத்துக்காக வேண்டி பலவிதமானது பேசினா பல விதமா போயிடும் அதை தவிர ஊர்களில் ஜாதி எல்லாம் பார்க்கிறத ரெண்டு டம்ளர் சிஸ்டம் டபுள் டம்ளர் சிஸ்டம் இது தீண்டாமை அப்படிங்கிற கருத்தை பத்தி பேசுறேன் கொஞ்சம் இந்த தீண்டாமைங்கிற ஒரு தீண்டாமை ஒரு கொடிய குற்றம் அரசாங்கத்தினால அறிவிக்கப்பட்டிருக்கு தீண்டாமை ஒரு மாபெரும் குற்றம் சட்டப்படி குற்றம் ஆனா தெரியும் அரசியல்வாதிகள் இன்னும் இருக்கு இந்த ஏரியாவில இருக்கு இன்னும் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆசிரமத்தில் வேலை செய்யறவங்களுக்குலாம் இங்க எல்லாம் நம்ம ஒன்னாதான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கே ஊருக்குள்ள போனா அங்க தீண்டாமை இருக்கு கேட்டு பாருங்க ஊருக்குள்ள இருக்கு இங்க அவங்க வந்து முன்னால பாத்தீங்கன்னா பிரேயர் ஹாலில் எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க எல்லாம் ஒன்னாதான் காரியம் நடக்கிறது இங்கி சென்னையும் சரி பேதமெல்லாம் இல்லை இன்னும் நிறைய நிறைய இருக்கு அதெல்லாம் சொல்கிறேன் என்னென்னா இந்த தீண்டாமைங்கிறது ஒரு பெரிய கொடிய குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் தர்மசாஸ்திரத்தில் தீண்டக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்றது எதை தொடலா எதை தொடக்கூடாது யானைக்கு எவ்வளவு தூரம் நிற்கணும் இந்த மாதிரி மனுஷனுக்கு முன்னால் எப்படி இருக்கணும் மனுஸ்மிருத்தியில நிறைய சொல்லி வச்சிருக்கு அது மாத்திரம் இல்லை இப்போ என்ன சொல்கிறோம் அந்த தீண்டாமையை ஒழிக்கணுங்கிறோம் அப்படிலாம் சொல்லுங்கள் இங்க சொல்ற தீண்டாமை என்னன்னா தீண்டத்துக்கு ஒரு பொருளே இல்லையே எங்கையா தீண்டது தர்மசாஸ்திரத்தில் இருக்கிற அன்டச்சபிலிட்டி தத்துவசாஸ்திரத்தில் இருக்கிற அன்டச்சபிலிட்டி தத்துவசாஸ்திரத்தில் இருக்கிற அன்டச்சபிலிட்டி என்ன அர்த்தம் டச் பண்றதுக்கு ஏதாவது திங் இருந்தா தானே அன்டச்சபிலிட்டி சொல்றதுக்கு அத்வைதத்தில் ஏது அன்டச்சபிலிட்டி துவைதத்தில் தானே டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டி எல்லாம் இருக்கும் இல்லையாத்தில தானே இருக்கு தர்மசாஸ்திரத்துலதான் வந்து இது கூடும் கூடாது பண்ண கூடாது நீ அசுத்தமா இருந்தா பக்கத்துல வராதே தப்பு இல்லையே இப்ப ஹைஜீனிக் ஹைஜீன்ல இப்ப பேசின்னு இருக்கோம் அதுல எல்லாம் இருக்கு அதுல இருக்கலாம் இருக்கு அதுல அளவுல வித்தியாசம் இருக்கு எவ்வளவு கடைபிடிக்கிறதுனா அதுல ஆளுக்கு ஆள் மாறுறது பரவாயில்ல இவ்வளவு தூரம் வச்சுக்கலாம் அவ்வளவு தூரம் வேண்டாம் கிராமத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் நகரத்தில் கடைப்பிடிக்க முடியுமா நகரத்தில் இருக்கிறதே வந்து என்னது ஏன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்குள்ள வீடு ஃப்ளாட்டு இதுக்குள்ள வாழ்க்கையை நடத்தின் இருக்கோம் ஐநூறுவா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இதுக்குள்ள வாழ்க்கையை நடத்துகிறது நீ அங்கேயே இரு நீ வராத இப்படி வராதே இது அப்படி இப்படின்லாம் சொன்னால் என்ன ஆகுமே நீ ஓர் ஊருக்கு இங்கே இருக்காது அப்படின்னா அதில் அளவெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம வித்தியாசங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் நான் இங்கே அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தேன் அது பெரிய டாபிக் தர்மசாஸ்திரத்தில் இருக்கூடிய ஆச்சார நியமங்கள் விஷயம் வேற அப்புறம் இது அறியாமையினால இருக்கிற தீண்டாம வேற அதை பத்தி அந்த கதையெல்லாம் அறியாமையினால இருக்கிற சாஸ்திரத்தில் சொல்லாததெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அது வேற ஒரு பக்கம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது நிறையோ பண்ணாம இருக்கான் அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து தத்துவ சாஸ்திரத்தில் சொல்லி இதுக்கு வேற ஜிரதையா புரிஞ்சுக்கணும் பிரம்மன் உண்மையிலேயே அசங்கமாக இருக்கிறது என்பது கருத்து நாளைய வகுப்பிலே காலை வகுப்பிலே தொடர்ந்து பார்க்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஓம் ஜாகிரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் தசா ஓங்காரை கசுசம் வேப்பதம் ஈஸ்வரோ குருமே மூர்த்தி பேதபிபாகினே வியோமவத்யாப்தேகாய தட்சிண அமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளேனின்று உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிநீ ஜி தேவிகி சத்நாஸ்வங்க மாதா கீ காரி மாதா கீ சோரஸ்வதி மாதன